என்னன்னு கேட்க வேண்டியது தெரியும் மாணிக்கம் விற்றப்படலாம் வளையலும் மிக்க வளையல் விற்றப்படலாம் விறகு விக்கும் விறகு விற்றப்படலாம் இந்த பெருமான் தான் ஆனால் சேர்க்கிறார் ஊகமியை தவிர உடனே வணிகனும் எதிர்வந்துற்றான் வணிகனும் எதிர்வந்து வணிகனும் எதிர்வந்துற்றான் என்று சொல்லும் போது வணிகன் என்று ஒருமையால் கூறுகிறார் பந்து உால் கூறுகிறார் அதனால நம்மால் அல்ல இறைவன் அல்ல இறைவன் அல்ல ஆகவே இறைவன் அருளானை பெற்ற ஒருவர் அப்படி வந்து குங்குளியத்தை எடுத்துட்டு வந்திருக்கா இவர் வந்து தினமும் போட்ட பழக்கமா அதனால இப்போது என் கொள் என்றார் இது என்ன தலையில அப்படின்னு கேட்டார் என்ன சாமி அருமையான குங்குளியங்க ரொம்ப அருமையானது நறுமணம் சொல்லி அதை பத்தி ஆரம்பிச்சுட்டான் முப்பூரி முன்னூல் மார்ப முகமாக சொன்னார் என்ன ஆஹா இன்னைக்கு வந்து குங்குளியம் போட வேண்டிய நேரம் வந்தது நம்ம போடல அதுதான் பெருமான் இப்படி அறிமுகப்படுத்தி இருக்காரு ஒன்னு விலைகளை கேட்கல ஏப்பா அதையே கொண்டு போய் நயக்கடையில வச்சு அதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மூட்டைக்குரிய பணத்தை கொடுக்கலாம் இப்ப ரெண்டு ரெண்டு பேர் காரியம் முடிஞ்சிருக்கும் என்ன வீட்டுல கொடுத்தம்மா நெல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இவர் இடையராஜ்கின்ற தொண்டு குங்குளியம் என்ன செஞ்சிருக்கலாம் என்ற கடையில போய் கொண்டு ஏழாம் நூற்றாண்டு ஆனா பவுன்கள் என்னவா இருக்க மூன்று ரூபாயா இருக்கும் சிவ சிவ எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் தான் ஆனாலும் மூன்று ரூபாயா இருக்கும் ரூபாய் நாங்க படிக்கிற காலத்துல பதினாறு ரூபாய் பதினாறு அது வாங்க கதி இல்லையே கதி இல்லையே அன்னைக்கு வாஜியாரம் ஏழு நாற்பத்தஞ்சு ஏழு சிவ அதனால என்ன பண்ணுவீங்க நீங்க ஆட்டுக்கால் அளந்து வைச்சா அதனால இவர் என்ன செய்திருக்கா அதெல்லாம் அவருக்கு போகல ஏனென்றால் இந்த குங்குளியம் சொன்ன உடனே அவர் என்ன வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதி ஏகும் என்று சொன்னது போல ஆகா நான் குங்குளிய திருப்பணி செய்வது அவருக்குரிய நேரம் வந்து பெருமாள் அதனால இவர் அனுப்பிச்சிருக்கார்ட்டிருக்கேன் அப்பா இந்த மூட்டை அப்படியே இந்த கைய வச்சுக்கிட்டே தாலியை வாங்கிட்டே பேச்சிருத்தார் வாங்கினா அவன் பாட்டு போனா இவர் பாட்டு நேரம் எடுத்துட்டு நெல் எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு வந்துருக்கலாம் குங்குளி எடுத்துட்டு இருந்து என்ன பண்றது வீட்டுக்கு நேரம் கோயிலுக்கு போட்டுது அவ்வளவுதான் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி இந்த பாட்டு வரலன்னு வச்சுங்க நீங்க கூலி கரையில குற்றச்சாட்டு சொல்லுங்க குற்றச்சாட்டு சொல்லுங்க இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா இல்லதுல என்று சொல்லுவீங்க இந்த பாட்டு எங்க வரணும் இங்க வரணும் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீ தாள் ஒரு வயது வந்த பெண் ஒரு காதல் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டது ஏற்பட்டு விட்டன என்னாச்சு ஏமா பதினோரு வயசு பதினொன்று வயசு வரைக்கும் வளர்த்தாங்களே அப்பா அம்மா அதை கூடவா மறந்துட்டார் ஆமா அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் ஐயா ஒரு கன்னிப்பெண் கல்யாணம் ஆகாம வந்து ஒரு காதல் போறது தப்பாச்சே அகன்றாள் அகல் ஆசாரத்தை உங்க ஒழுக்கம் போக்குவரத்து எல்லாம் தூக்கி அஞ்சுட்டாளம் ஐயா என்னதா இருந்தாலும் ஒரு பொண்ணு போலாங்க உணர்வுல வரும்போது ஆக முடியாது அம்மா அப்பாவையா விட்டுட்டா உலகத்துல அந்த மாதிரி போக கூடாதுங்கிற ஒழுக்கத்தையா விட்டுட்டா என்னடி அப்படிங்க விடாது ஏன் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளி அதனாலதான் ஒன்றில் பற்று மீதூறுகின்ற பொழுது இன்று இன்னொன்றில் பற்று தானே நிகழும் சைக்காலஜி உலநூல் ஒன்றில் பற்று மிக மிக இன்னொன்றில் பற்றில் தானே குறையும் இந்த பய இப்ப மாதிரியா இருக்கிறான் கல்யாணம் பண்ண அன்னையில கெட்டு போன ஏ அது வரைக்கும் அம்மா அப்பா பண்ண பிறகு மாதர் பொண்ணே வலம் பொறிமுத்தே அதுல பற்று வர வர இது விட்டு அப்பன் தலைவந்தால் நங்கை தலைப்பட்டமையினாலே அன்னையை அத்தனை அண்டேனித்தால் தன்னை மறைந்தால் தன் நாமங்கள் ஆகவேதான் இவர் அந்த அந்த திருமங்கலிக்கு கொடுத்தது தான் தெரியும் மூட்டையை தான் பெற்றதுதான் தெரியும் ஆனால் நேர திருக்கோவில் சென்றார் போனால் குங்குலியம் இதேல் நான் இன்று பெற்றேன் அடாரா இந்த அருமையான குங்குளிய நாம இதுவரைக்கும் போட்டுக்குள்ள இருக்கும் போதுல போட்டு பெருமானம் அடாடாடா பெரிய பேரு என்று கருதியவர் நேராக எடுத்து உள்ளே சென்று போனாராம் விடையவர் வீரட்டானும் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மையாலும் ஒரு வருதம் பண்டாரத்தில் அடைய ஊரை ஒடிக்கி எல்லாம் அயர்தடும் அன்பு பொங்க பார்த்தார் இப்படி கொஞ்சம் வெளியில வந்து பார்த்தவொடனே கொஞ்சம் ரேசா கோவை மாதிரி இருந்தது கோவை இப்ப ரொம்ப அருமையா ஊட்டி மாதிரியே இருக்கு அப்படியே இடையில திடீர்னு வருது மழை வருது அப்படி கொஞ்சம் ரேசா சசம் நடிக்குது அப்படி மேலும் அதெல்லாம் வேணா சசம் மழை விட்டு போடும் ஏன்னா இங்க இப்ப கோவை வந்து ஊட்டி இருக்குது என்ன பரவாயில்ல ஒரே வெப்பத்தில் இருந்த நாடு கோவை பழனி வரைக்கும் அந்த ஊட்டி மாதிரி இருக்குது அது தான திண்டுக்கெல்லாம் வந்தோம்னு சொன்னதாலான வெப்பம் தான் வந்து ஆனா இருந்தாலும் பழைய வெப்பம் இல்லை இப்ப அருமையா இருக்கு ஒரு கால் மழை வந்துட்டு என்ன பண்றது குங்குளியத்தை அங்க போயிருந்த அவர்கிட்ட போய் ஐயா பத்திரமா இதை வைங்க இந்த குங்குளியத்தை அடியன்னு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மழைகள வரும் போல இருக்கு அதனால வச்சிங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பாதுகாப்பு எல்லாம் செய்துட்டு அன்றைக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கொண்டு வந்து எடுத்து வெளியில வந்து அடைவுரடிக்கிளாம் அயர்த்தடு அன்பு பொங்க தடை அவர் மரத்தால் போட்டு இருந்தனர் தமக்கு ஒப்பில்ல அப்படியாக இருந்தான் இப்படி இருக்கின்ற பொழுது பாட்டு விட்டுருக்கோ இல்லையே என்ன பாட்டு அது வாங்கிட்டான் வாங்கிட்டா இங்கே கோயிலுக்கு வந்துட்டார் அதனால கோயிலுக்கு வந்து ஒப்படைச்சுட்டார் அதனால விட்டுருங்க விட்டுட்டு இப்பொழுது அருமையா அந்த குங்கல் காக்க கூலியத்துவம் போட்டு கொண்டு இருந்தாராம் வருதா இப்பொழுதுதான் என்ன சின்னர் அன்பரங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன் பெரு நிதியம் தூர்பரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பாயில் கூவையில் நெல்லும் போறிவில் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீர ஓதுவாமூர்த்திகள் இடமறிந்து பாடுகின்ற ஓதுவாமூர்த்திகள் பலர் இருக்கிறார் தெரியும் உங்களுக்கு தர்மயாதினத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அந்த சில நெறிமுறைகள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க பண்ணோடு பாடுறது எங்கேயும் சொல்லி இருப்பாங்க சில மரபுகள் சொல்வது திருமணங்கள்ல தான் சொல்லப்படும் இது எங்க பாடணும் நல்ல ஒரு வீடு ஈர்ப்பு விழா நடக்குது செல்வத்தை ஒன்று கூட ஒரு சொட்டு கூட என்ன செய்தாராம் இந்த மனித குங்குளை மனித அணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் என்ன முடியல முடியல முடியல எனவே இப்பொழுது குங்குளிய கலையர் இங்கே இருக்கிறார் இப்போ குங்குளியத்தை நல்ல நறுமணம் காண்பித்து பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்க இருக்கிறார் எங்க கோவில் எத மறந்தார் இது கொடுக்கப்பட்ட தாலை கொடுத்தது யார் எதற்காக கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் தன்னை மறந்து தன் நாமங்கட்டு தலைப்பட்டால் நங்க தலைவன்டாங்க என்ன இருக்காரு நடிப்பேரம் ஒலியும் ஒலியும் காட்டினா என்ன பண்ணு இங்கே ஒரு மகிழ்ச்சியோடு இருக்க அங்கே அந்த அண்ண என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகள்லாம் என்ன கேட்டிருக்கணும் எங்கம்மா அப்பா போனாங்க எப்பம்மா வருவாங்க அப்படின்னு வந்துடுவாங்க டா அப்பா போய் உனக்கு பாரு நிறைய அரிசி மற்ற உனக்கு சக்கரை பொங்கல் நெய் எல்லாம் அப்படிப்பட்ட நேரத்திலே உள்ளூரை என்ன அந்த அன்னையா இருக்கு கவலைன்னா இவரையெல்லாம் அமைதிப்படுத்தி விட்டாலும் கூட சென்றவர் ஏன் இவ்வளவு நேரத்துல வரலேரம் வந்துருக்கலாமே ஏன்னா அப்பெல்லாம் பெரும்பாலும் கேட்டா அந்த பண்ட மாற்று தான் பண்ட மாற்று பணம் ரூபா நான் போய் கிடையாது இப்ப என்ன பெரிய அருமையான விலை உயர்ந்த தாலியே கொடுத்திருக்கிறோம் நெல்லு ஒரு மூட்டை தரமாட்டாங்க கூட ஆறு மரக்கா எடுத்துட்டு வந்திருக்கலாமே அப்புறம் கொஞ்சம் வச்சுக்கலாமே என்று அந்த அம்மையாருடைய மனதுல ஏன் வரவில்லையே அந்த உணவு வறுமையா இருக்காங்களே பிள்ளைகள்லாம் வருத்தப்படுதேங்கிற அந்த எண்ணத்தோடு கூட இந்த வருத்தம் ஒரு கால் வாங்கி வந்துதான் இடையில அவர்களுக்கு ஏதேன்னு ஊறுபாடு இருந்து விட்டதா அப்படியும் இப்ப அந்த அம்மா முகத்தை காட்டுதுலதான் இருக்குது ஒலிய ஒலியல் ரொம்ப ஒரு பக்கம் வறுமையினுடைய சிகரத்தில் இருந்து அந்த மங்களை கொடுத்தது இன்னொரு பக்கம் அடிக்கடி அப்பா எங்கம் கேட்கறது ஆறுதல் சொல்வது இன்னொரு பக்கம் தன் மனத்தையே தான் கொள்ளுகின்ற பொழுது ஏன் வில நேரம் வரவில்லை ஏதேனும் ஒருபாடு அவருக்கு நேர்ந்து விட்டதா என்றெல்லாம் அந்த அம்மாவுடைய முகம் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் அச்சம் ஒரு பக்கம் அயர்வு இன்னொரு பக்கம் சோர்வு இன்னொரு பக்கம் கண்கலங்கிய நிலை அல்ல பாவம் அந்த மாதிரி நேரத்துல இப்பதான் திடீர்னு ஒலியும் காட்டும்போது அப்படி போக்குன்னு என்ன பண்ண அந்த வீட்ட அப்படியே இருந்த எப்படி மாட்டு ஒரு பெரிய அஞ்சடுக்கு மாளிகையா காட்டி அந்த வீட்டை அப்படியே இருந்த வீட்டை மாமலை போட்டதும் மாமழை போட்டதும் போதும் ஞாயிறு போட்டதும் வீடு அப்படிதான் இருக்கும் அப்படி இருந்த வீடு பெரும்பாலும் அப்படி இருந்ததுலயே ஒரு அறையில போய் பார்த்தோம்னு சொன்னா பவுனா கொட்டுது தங்க கட்டியா இருக்குதுன்னு சொன்னா எங்க பிராடோன்னு படுது பேப்பர் பாக்காம இருந்துட்டா போடும் பேப்பர் பார்த்ததுனால வந்த கட்டுவங்க சொல்ல வேணாம் வடிவு கொடுத்தாலே ஞாபகம் வந்துருது திருவுடை மண்ணரைக்கான திருமாலை கண்டேனி என்ன அப்படி இது வந்தாலே நமக்கு ஞாபகம் வந்துருது அது இன்னும் பேப்பர்ல இருக்கு என்ன பண்றது அதனால அருமையா தங்க அப்படியே கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அப்படி இருக்கு அப்படி வெட்டி எடுத்து அப்படியே பாட்டு வச்சிருக்கு ஒரு அறையில இன்னொரு அறையில அருமையா பழைய ஜீரக சம்பா அப்படி நுணுக்கமா இருக்க பச்சரிசியில போட்டு அது மாதிரி வடிச்சுட்டா அருமையா நீங்க அதுக்கு மேல தொட்டுக்கு நெய் ஊட போட வேண்டிய பருப்படல அப்படி சாதமாவே சாப்பிடலாம் அப்படிப்பட்ட அரிசியும் போய் போட்டுது போய் போட்டு காண முடியாது திருமடங்களிலே அருமையாக அந்த குரு பூஜை விழாக்களிலே அந்த உணவு அந்த இருக்குதே உணவு பல பல இருக்கு அதுக்குன்னு ஒரு ஜீரகரசம் இருக்குது அந்த ஜீரகரசத்தை அதிகம் போட்டோம் இனிமே சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்த காலம் சொல்லிட்டேன் அது இறப்பு இல்ல தார விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சாப்பிடறேன் சீவே சீவே ஏன்னா எது நெல் அழக்கிறாங்களே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் படிச்சான படிக்கலயே தெரியல எங்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக வீட்டில் அடுக்காத பொழுது உடையவருக்கு சிறிது ஈயப்படும் அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அழப்பேங்கிறான் என்ன பண்ணுவீங்க இறைச்சமேலாம் போயே போட்டுது மாவட்ட ஆட்சியெல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஆளுநர் என்ன பண்றது போச்சு எனவே இப்ப அது மாதிரி ஒரு பக்கத்துல நெல் இன்னொரு பக்கத்துல காய்கறிகள் இன்னொரு பக்கத்துல மற்ற பொருள் எல்லாம் துணை பொருட்கள் பரபல பலம் உள்ள பாட்டு அன்பரங்கிருப்ப அவர் கோயில் இருப்ப இப்ப கோயிலையும் காட்டணும் இந்த வீட்டையும் காட்டணும் கோயில் இருக்கும் ரொம்ப மிகுந்த சிந்தை மகிழ சிவபுராணந்தன்மை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் அது அருமையா சிவபுராணம் சொல்லிட்டு மகிழ்ச்சியா இருக்குது அப்படி ஆனா இங்க என்னன்னு கேட்ட சோகமா ரொம்ப வருத்தமா அச்சத்தோடு பெண்ணுக்கு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி வீடு பெருக்கவும் உள்ளே ஒரு அறையிலே நெல்லும் இன்னொரு அறையிலே பவுன் இன்னொரு அறையிலே மற்ற மற்ற துணை பொருள்களும் எல்லாம் இருக்கு பிடிபாட்டர் என்ன என்ன விருந்தினர் தங்கற இடம் என்ன இப்படி எல்லாம் மேஞ்செல்லாம் போட்டு அருமையா உணவு இடம் என்ன இப்படி இருக்கு அதுதான் இந்த பாட்டு அன்பரங்கிருப்ப திருக்கோவில் அன்பரங்கிருப்ப இங்கு இது வந்து இது இது அப்படியே ஒலியில எங்க அங்க வீடு இல்லத்தை காட்டணும் இல்லத்துல அன்பர் நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தந்தரு நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பயில் குவையும் பொற்குவியல் பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்த நன்மனையில் ஈட வீடெல்லாம் அப்படியே அருமையா பெரிய செல்வந்த வீட்டு வாய்ப்பு தான் இந்த பாட்டை பாடுவார்கள் இர்ப்புகு விழாவில் ஓதாமூர்த்தி வைத்து நம்ம அருமையா விழா செய்தால் அந்த பஞ்சபிராணம் பாடுகின்ற பொழுது எந்த பாடல் பனிரெண்டாம் தேர்முறை பாடலா இந்த பாடல் தான் பனிரெண்டாம் தேர்முறை பாடலாக இருக்கும் நூறு ஓதாமூர்த்திகள் அழைத்து இப்படி சொன்னீங்க சொன்னீங்க குறைந்தபட்சம் தொண்ணூறு ஓதாமூர்த்திகள் இந்த பாட்டு தான் பாட்டிருக்கும் பாட்டு வீட்டில் செல்வம் எல்லாம் நிறைந்து இருக்கிறார் அதுவும் நீடனர் இன்று மட்டுமல்ல என்றுமே நெடிதாக வடுவழியாக வளர்ந்து வரும்படியா செய்துட்டார் இப்ப குங்குலியம் நெல் வாங்க போனவர் குங்குளியத்தை வாங்கி இதை தன்னை மறந்து அங்க வந்துட்டார் இங்க பார்த்தா திடீர்னு கேட்டா இப்படி ஆயிருக்குது என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் அருமையான திருவுந்தியார் பாட்டு சந்தர்ப்பத்திலும் எப்பொழுது ஆண்டவன் நமக்கு செய்கின்றான் இந்த நிலையில வந்து அருள் செய்தான் தன்னை மறந்தான் தன் நாம கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே பெருமானி எல்லாம் நீதான் என்று தன்னை மறந்த நிலை வந்து பெருமாண்டத்தில் இருந்துட்டா இந்த ஆன்மாவுக்கு வேண்டியதெல்லாம் அவன் செய்யணும் அப்புறம் துணியை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி இழுக்கிறான் எங்க அவையில தென்னார்காடு மாவட்டத்தில் பாரத சொல்லணுமா இன்னைக்கு வரும்போது காஞ்சிபுரத்துல இருந்து வருகின்ற பொழுது இந்தா நேற்று நேற்று தான் வந்தவாசிலிருந்து வருகின்ற பொழுது சரியா மணி மூணோ மூன்றையோ அருமையோ ஒரு ஊர் நல்ல பாரதம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மத்தியான ரெண்டு மணிக்கு தொடங்கி ஆறு மணி வரைக்கும் கேட்கறதுங்கிறது ஒரே ஒரு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் தான் வடார்காடு வடார்காடு தான் நீங்க எல்லாம் தஞ்சாவூர்ல சில்லறை கொடுத்து கூட்டா கூட அரணியும் சுகவாசிகள் அதெல்லாம் தூங்கி விடுவான் செத்தப்படுத்துவா ரெண்டு மணிக்க வைப்பாங்க நீயும் ஒரு கொடுத்த கணவன் மார்க்கிறாங்க என்ன பண்றான் துயில் உரிய துயில் உரிகின்ற பொழுது என்ன சொல்கிறாள் முதல்ல பெரிய யாரு தர்மன் அப்படிங்குறது அடுத்த ஒரு காலம் ஒரு காலத்துல இருந்ததாக கேள்விப்படுகிறோம் கையில இருக்குது எடுத்தா தொலைச்சிடும் அது போல கதை இருக்குது அப்படி இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட யார பெரியவங்க முகத்தை பார்க்க வேண்டும் பெரியவங்க முகத்தை பார்த்தா முன்னொரு இன்னும் பொறும் என்ற இது வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படியே என்ன பண்ணுது இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசன் கொடுக்கணும் பீமனாம வரையே போடணும் அர்ஜுனாவே போடணும் எல்லாமா இருக்கணும் எல்லாமாய் அல்லோமாய் இருந்தும் பார்த்தாள் அப்படின்னு நெறி நின்று கடிக்கிறது ஆனா அண்ணாங்கும் போது அந்த முகத்தை அவ அதை காட்டும்போது ரொம்ப அருமையா காட்டணும் ஒரு பக்கம் என்னன்னு கேட்டா மிகுந்த கோபம் இன்னொரு பக்கம் போலா போனோம் அண்ணன் சொல்லுட்டாங்களேங்கிறதுனால அப்படி அப்படி கொஞ்ச முகத்தை ஆனாலும் அண்ணன் சொல்றது கட்டுறது இப்படி பெரியம் இரண்டாவது மூணாவது அத்தம் நாலாவது அத்தான் அஞ்சாவது அத்தான் பஞ்சாங்கம் வச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப பார்த்தாலும் இன்னைக்கு நோமி அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தம் சிவ சிவ சிவா அப்படி ஒரு அத்தான் இல்லீங்களா இன்னைக்குதான் ஒரு கண்டெக்டர் சொன்னா நேத்து ஒரு கண்டக்டர் சிதம்பரத்திலிருந்து திருவு பஸ் சீக்கிரம் போயிடையா அப்படின்னு சொல்லி திண்டிவனத்துக்கு வந்துடும் சொன்னாரு சரிங்க எல்லாம் ஏறி உட்காந்து சிதம்பரம் தான் ஏதோ ஒரு கடவுள் இங்கே வந்த உடனே பேசாம அரை மணி நேரம் எடுத்து என்னையான்னு கேட்ட பேசரே இல்ல சார் அஷ்டமினவமி இன்னைக்கு கொஞ்சம் பொதுவா குறைவுன்னா கண்டக்டர் வாயினால அஷ்டமினவமி சொல்லி பேசஞ்சர் குறைவுன்னு சொன்னது இந்த அறுபத்தெட்டு வயசுல ஒரு நாள் தான் நேத்து ஆமா அஷ்டம நவமி பேஞ்சர் வரமாட்டாங்க ஒருத்தர் ஒண்ணும் இல்லாம நாங்க போய் என்ன பண்றது சார் கொஞ்சம் நேரம் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்கள் என்ன கரவு வரீங்க வர முடியாது நீங்க ஏறி நாள் இறங்க வேண்டும் என்ன நீங்க வேண்டாம் போடுது அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி அஷ்டம நவமின்னு சொல்லி சொன்னது அது மாதிரி அஷ்டமி நவமி பார்க்கற அத்தான் கடைசி அத்தான் சகாதேவன் அத்தான் இந்த அஞ்சு பேர்ல பார்த்தார் இந்த அத்தா எல்லாம் உதவல ஒரு அத்தானு உதவுல அஞ்சு பேர் இருந்தும் உதவலையே பார்த்தாள் புனல் சோர என்ன பண்றது அஞ்சு பேர் இருக்கிறாங்க மலை மாதிரி ஆனா ஒண்ணுமே கேட்கல ஏண்டா நாங்கெல்லாம் இருக்கும் போதா இதுக்கு தம்பி மாதிரி தான் ஒன்னும் பெரியவனும் இல்ல இல்ல குடுத்தா பலார்னு குடுத்தான ஒரு ஒரு பீமன் போதும் அத்தனை பேரையும் தூக்கிச்சுட்டு அழைச்சிட்டு போயிடலாம் ஆனாலும் செய்யல அதனால கல்ல என்ன வருது ஆராயி இரு தடங்கன் அஞ்சனவம் புனல் சோற ஆலகம் சோற கூந்தலை முடிக்காமையே இருக்க மாட்டாங்க ஆனா அவ குடும் முடிக்க எனக்கு கேட்டா அடியுங்க இருக்க ஆழகம் கூந்தல் அப்படியே தவிதான் ஆராயி இரு அஞ்சனவம் புனல் சோற ஆலகம் சோற இதுவரைக்கும் முகத்தை காட்டணும் இப்ப வேறான துகில் தகைந்த கை சோரியாருல்லவா இந்த கையில வந்து ஒரு பெண்ணு அதன் பல ஆண்கள் இருக்கும் போது அதவையா வைக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும் அதனால அது அப்படியே இப்படி இழுத்து இப்படி இழுத்து எடுத்து எடுத்து பாவம் அந்த அயோக்கிய திரும்ப எடுத்துக்கிட்டு அதனால இந்த மாதிரி அந்த துணி எடுத்து எடுத்து எடுத்து போட்டிய கையும் வலிக்குதான் பாவம் வேறான தூயில் தகைந்த கை சோற மெய் உடம்பு அப்படியே சொன்ன போச்சு வேறோர் சொல்லும் இது இதுவரைக்கும் தா தா தான் சொன்ன வாய் விட்டுட்டு வே